ஒரு நாள் தங்கிடுவது மற்றும் அவற்றில் உள்ளவற்றை விட சிறந்ததாகும் உங்களில் ஒருவரின் சாட்டையை வைக்கும் இடம் இவ்வுலகம் மற்றும் இவற்றில் உள்ளவற்றை விட சிறந்ததாகும் அல்லாஹுவின் வழியில் ஒருவன் மாலையில் செல்வது அல்லது காலையில் செல்வது இவ்வுலகம் மற்றும் இவற்றில் உள்ளதை விடவும் சிறந்ததாகும் என்று நபி சொல்லு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி இரண்டு எட்டு ஒன்பது இரண்டு முஸ்லிம் ஒன்று எட்டு எட்டு ஒன்று